ஒன்பது அபுதாஹ் அறிவிக்கின்றார்கள் நபிஹின் அவர்களிடம் இறை அவர்களே எங்களின் தலைவர்கள் அவர்களின் உரிமைகளை எங்களிடம் கேட்கின்ற அதே வேளையில் எங்களின் உரிமைகளை மறுக்கின்ற தலைவர்கள் எங்களுக்கு ஏற்பட்டுவிட்டால் தாங்கள் எங்களுக்கு இவர்கள் விஷயமாக என்ன கட்டளை எடுகிறீர்கள் என்று கேட்டார் அவரை நபி சொல்லாஹு அணிஹிவசல்லாமல் புறக்கணித்தார்கள் மீண்டும் அவர் கேட்டார் அப்போது நபி சொல்லாஹு அணிஹி வசல்லம் அவர்கள் தலைவரின் பேச்சை கேளுங்கள் அவருக்கு கட்டுப்படுங்கள் அவர்கள் மீது அவர்களுக்கு சுமத்தப்பட்ட பொறுப்பு உண்டு உங்கள் மீது சுமத்தப்பட்ட பொறுப்பு உங்களுக்கு உண்டு அதாவது நீதி தவறாமல் நேர்மையாக நல்லாட்சி வழங்குவது அவர்களின் பொறுப்பாகும் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பது உங்கள் பொறுப்பாகும் என்று கூறினார்கள் ஒன்று எட்டு நான்கு ஆறு